அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாம் அத்தியாயம் துறவும் திக் விஜயமும் பெருமைக்குரிய இந்த புண்ணிய பாரத பூமியில் ஞானிகளுக்கு ஏற்றம் தரும் வகையில் உயர் ஞானியாய் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் திகழ்ந்தார் அவர் ஒரு அவதார புருஷர் அவர் சென்ற நூற்றாண்டு ஆரம்பத்தில் வடகன்னட ஜில்லாவைச் சேர்ந்த மங்களபுரி என்னும் ஊரில் ஸ்ரீ வெங்கோப கனபாடிகள் என்ற பிராமணத் பிராமண உத்தமருக்கும் பெண்மைக்கு ஓர் திலகமாகிய புண்ணியவதி சக்குபாய் என்னும் அம்மையாருக்கும் தவ புதல்வராய் அவதரித்தார் இவர் ஜென்ம பூமி கருகில் சுப்பிரமணியா என்ற பிரசித்தி பெற்ற முருகனின் ஸ்தலம் உள்ளது ஆகவே பெற்றோர்கள் உரிய நன்னாளில் இந்த ஞான சிறு குழவிக்கு சுப்பிரமணியன் என்று திருநாமம் சூட்டினார்கள் தம் இளமை பருவத்திலேயே சுப்பிரமணியன் தெய்வ பக்தி மிக மிக்கவனாகவும் உலக ஆடம்பரங்களில் வெறுப்பு காட்டி மிக எளிமையானவனாகவும் உயிர் வர்க்கத்தினிடம் ஆழ்ந்த அன்பும் கருணை உள்ளவனாகவும் இருந்தான் இச்சிறுவனை பெற்றோர்கள் ஒரு நன்னாளில் பள்ளிக்கு அனுப்பினார்கள் ஏழாவது வயதில் யதாக்ரமம் வைதீக முறைப்படி உபநயனமும் நடந்தது பிற்காலத்தில் இதை குறித்து சுவாமிகள் கூறிய திருவாக்கு என்னவென்றால் நன்னூலை கற்பது நல்லது அதனினும் சிறந்தது தன்னூல் அதற்காக பூணும் நூல் பூணூல் அதாவது உலகில் சாஸ்திரங்களையும் மற்ற தெய்வீகமான ஸ்ருதி ஸ்மிருத்திகளையும் படிக்க வேண்டும் அவற்றை விட சிறந்தது ஆத்ம விசாரம் அதற்காகவே முதற்படியாக உள்ள பிரம்மோபதேசம் பெறுவதற்கு பூணுவது பூணூல் சுப்பிரமணியனுக்கு அரியா பருவத்திலேயே பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லை அதில் ஸ்ரத்தை ஏற்படவில்லை சாதாரண உலக குழந்தைகளுக்கான விருப்பம் ஆர்வம் எதுவும் இன்றி சத்சங்கத்திலும் பேருண்மை அறிந்த மெய்த்தவசீலர்களின் தத்துவார்த்த அறிவுரைகளை செவியற்றும் துறவர ஒழுக்கத்தில் மனம் லெத்தவனாய் தனிமையே நாடினான் இதை அறிந்த அவன் தமையனார் அவனை கண்டித்த சந்தர்ப்பங்கள் பல ஒரு அவர் பள்ளிக்கு சென்ற தன் தம்பி வீடு திரும்பி வராததை கண்டு அவனை தேடி அணைந்து அவன் பிள்ளையார் கோவிலில் உட்கார்ந்திருப்பதை கண்டார் கடுமையாக கண்டித்தார் அன்று வீட்டை விட்டு வெளியேறிய சுப்பிரமணியன் அதன் பின் வீடு திரும்பவே இல்லை பற்றற்று இருக்க சுற்றத்தாரை உதறி தள்ளிவிட்டு உடம்பினை பெற்ற பயன் உடம்பினுள் உத்தமனை கான் என்ற ஸ்வரூப நாட்டத்துடன் குருவை தேடி தஞ்சம் அடைய உத்தர திசையை நோக்கி உத்தர திசையை நோக்கி புறப்பட்டான் அந்த சமயம் அந்த சிறுவனது வயது எட்டுக்கு மேல் பத்து பதினொன்றுக்குள் இருக்கும் தனித்து வாழ தெரியாத பருவம் பிறரின் ஆதரவிலும் பாதுகாப்பிலும் இருக்க வேண்டிய இளம் பிஞ்சு வயது மற்ற தேச பாஷைகளை அறியாதவன் அவனிடம் உடுத்த ஆடையின்றி மற்றொன்றும் இல்லை ஆனால் எக்கு உள்ளமும் தளர்வற்ற தன்மையும் சோர்வற்ற உறுதியும் இருந்தன ஸ்பட்டிக்கம் போன்ற சுத்தமான உள்ளம் இதயத்தில் பரிபூர்ண வைராக்கியத்தின் காவி நன்கு ஏறி இருந்தது எந்தவித ஆசையும் இல்லை எந்த கடினமான தவத்தையும் உவகையுடன் செய்வதற்கு ஆர்வம் பூவணையாகி வானம் பொருந்தும் மேற்கட்டியாகி தீபமதாகி இந்து செங்கதிர் வீசும் காற்று மேவு சாமரமதாகி விடுதலை மனைவியாகி மனைவியாகி கேவலம் இன்பமாகி கிளர்ச்சியாய் நின்றான் மைந்தன் என்ற துரவியின் தூய பரிபூர்ண லட்சணம் அவனிடம் பொருந்தியிருந்தது எனவே யாத்திரையின் இன்னல்கள் அவனுக்கு இன்பமயமாகவே இருந்தது மனம் நிறைவேற்றது அமைதியே உருவாய் திகழ்ந்தான் இதுவே சக்தி நிபாதம் என்பது இத்தகைய பேரருள் சக்தி வீழ்ச்சி ஏற்பட்டதும் அந்த அருளின் வெள்ளமே சாதகனை ஆட்கொண்டு முழு பாதுகாப்புடன் ஆன்மீக பாதையில் அவனை இழுத்துச் செல்கிறது அவனாக செய்வது ஒன்றும் இல்லை சுப்பிரமணியன் வீட்டை விட்டு வெளியேறிய பின் கால்நடையாக யாத்திரையாக சென்று கொண்டிருந்த சமயம் ஒரு தெய்வீக ஜோதியை கண்டு ஆனந்த களிப்புடன் அவன் அதனை பின்தொடர்ந்தான் பக்த சிகாமணியான மதுர கவி ஆழ்வாரை அயோத்தியிலிருந்து சட்டகோப்ப முனிவர் இருந்த திருக்குருகூருக்கு ஒரு பேரொழி கதிர் அழைத்து சென்றது போல குரு பக்தியே வடிவமாக திகழ இருக்கும் சுப்பிரமணியனை திவ்ய மங்கள ஜோதி காடு மலை பல்வேறு கிராமங்கள் கஷேத்திரங்கள் வழியாக அழைத்து சென்று பல நாட்களுக்கு பிறகு பண்டரிபுரம் கொண்டு சேர்த்தது பாண்டுங்கன் தன் தவ புதல்வனை ஒளி வீசி அழைத்து விட்டான் சிறுவன் சந்திரபாகா நதியில் ஸ்நானம் செய்து பாண்டுரங்கனை மனமுருகத் துதி செய்தான் பாண்டுரங்கன் பெருமையை அறிந்து அவனது அருளில் மூழ்கி அங்கேயே தங்கிவிட்டான் கோவிலில் கிடைத்த பிரசாதத்தை உட்கொண்டு பசியை தீர்த்து கொள்வான் அவனுக்கு அங்கு சத்சங்கம் மிகுந்த சன்னிவேசம் கிடைத்தது அவனது ஆன் ஆன்மீக வேட்கை அதி தீவிரமடைந்தது நான் எனது குருவை எப்போது காண்பேன் என்ற தாபம் மேலோங்கி அவரை அடைய பரமன் அருளை வேண்டினான் ஒரு நாள் இரவு சந்திரபாகா நதிக்கரையில் உள்ள ஒரு மணன்மேட்டின் மேல் மண்டபத்தில் படுத்து உறங்கும்போது சிறுவனுக்கு தன்னை யாரோ அழைப்பது போல தோன்றியது கண் விழித்து பார்த்தான் வயது முதிர்ந்த அந்தனர் ஒருவர் தன் எதிரில் நிற்க கண்டான் சுப்பிரமணியன் தாங்கள் யார் இங்கு வந்த காரணம் என்ன என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று வினவினான் நீ அதி தீவிரமான குரு பக்தி உள்ள பிரம்மச்சாரி உன்னை அனுகிரகித்து தொண்டனாக ஏற்றுக்கொள்ள உனது குருநாதர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் உன்னை உடனே அழைத்து வர கட்டளை இட்டிருக்கிறார் உடனே புறப்படு என்று திருவாய் மலர்ந்தருளி அந்த அந்தனர் தான் சந்திரபாகா நதியில் ஸ்நானம் செய்து வருவதாக கூறிவிட்டு சென்றார் சுப்பிரமணியனுக்கு அதி ஆச்சரியம் தான் கண்டது கனவோ நனவோ என்று உணரவில்லை அவனுள் தான் பிறகு எடுத்ததற்கான பணியை தொடங்க யார் அனுகிரிக்க வேண்டுமோ அவரை தரிசிக்கப் போகிறேன் என்ற படபடப்பு அவருக்கு சிஷ்ரூஷை செய்ய வேண்டும் குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும் சந்யாசீக்ஷை பெற வேண்டும் யார் அந்த மகான் அவர் பெயர் என்னவோ எப்படி இருப்பாரோ எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்னை ஏற்றுக்கொள்வாரோ என்ற எண்ணங்கள் தோன்றவே பாலகனின் மொட்டு நயனங்களில் நீர் அரும்பு கட்டியது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று திருவந்திரம் கூறுகிறது நதியின் நீராடச் சென்ற பெரியவரின் வருகைக்காக ஆவலுடன் வெகுநேரம் காத்திருந்தான் சிறுவன் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை காண்போம்